நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களால் மேலும் நம் உடலில் எங்கேனும் ரத்த கசிவு இருந்தால் அதை போக்க இளிய மருந்து தேக்கு மரத்து இலைகள் மற்றும் பூக்களை பவுடர் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை பறிக்கி வந்தாங்கன்னா சில்லி மூக்கு மூக்குல ரத்தம் அடிகிறது எல்லாமே எங்கேனோ உடம்ப ரத்தம் வடிஞ்சிருந்தாலும் அதை போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்